வணக்கம் நற்றினை அன்பு சொந்தங்களே இன்றைய குரல் தரும் அமுதம் நிகழ்ச்சிக்காக உங்கள் ஈரோடு தமிழரசு வாருங்கள் திருக்குறளை ரசிப்போம் அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய பூமியில வாழக்கூடிய எல்லா உயிரினங்களும் பொதுவாகவே மழையை மட்டுமே எதிர்பார்த்து வந்துட்டு இருக்கோம் மழை இல்லைன்னா மனிதர்களுக்கு மட்டுமல்ல பூமியில இருக்கிற உயிரினங்களுக்கு மட்டுமல்ல தெய்வத்திற்கு கூட இழப்பு ஏற்படும் அப்படிங்கிறது தான் உண்மை எப்படி தெய்வத்திற்கு இழப்பு ஏற்படும் நம்முடைய ஒவ்வொரு கோயில் கட்டும் பொழுதும் நிலங்களை தானமாக வழங்குவார்கள் அந்த நிலங்கள் எதற்கு தானமாக வழங்கப்படுகிறது அப்படின்னா அந்த நிலத்தை கொண்டு கிடைக்கக்கூடிய வருவாயை அந்த ஆலயத்திற்கு பூசைகள் செய்ய பயன்படுத்திக் கொள்ளணும் அப்படின்னு கல்வெட்டுகள் எழுதப்பட்டிருக்கும் ஏன் அந்த நிலத்திலிருந்து வருவாயை வைத்து அப்படின்னா மழை அப்பொழுதெல்லாம் தொடர்ச்சியாக பொழியும் ஆகையினால் விவசாயம் செம்மையாக இருக்கும் அதிலிருந்து வருவாய் நிலையாக கிடைக்கும் ஆகையால் பூஜைகள் இடைநிற்காமல் நடைபெறும் அப்படிங்கிறதுனாலதான் மன்னர்கள் அவ்வாறு நிலங்களை தானமாக ஆலயங்களுக்கு வழங்கினார்கள் சில கல்வெட்டுகளை காண முடியும் ஏரிகள் வாய்க்கால்கள் பெயரை எழுதி இந்த தண்ணீரை பயன்படுத்தும் விவசாயிகள் இந்த ஆலயத்திற்கு வரி செலுத்த வேண்டும் என்று கூட எழுதப்பட்டிருக்கும் அப்படியானால் மழை பொடிவு நம்பித்தான் அக்காலகட்டத்திலே மனிதர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் இன்னமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இதனை அதே வேளையில் மழையினுடைய ஆண்டுகளுக்கு முன்பு இதனை செம்மையாக உணர்ந்த வள்ளுவர் எடுத்து எழுதும் பொழுது மழை சிறப்பாக பொழியவில்லை என்றால் வானுலக தேவர்களுக்கு ஆண்டுதோறும் கொண்டாடப்படும் திருவிழாக்களும் இஷ்ட தெய்வங்களுக்கு நடைபெறும் தினசரி பூஜைகளும் நடைபெறாது என்று சொல்கிறார் ஏன் அவ்வாறு சொல்கிறார் ஆலயங்களுக்கு வழங்கப்பட்ட விவசாய நிலத்திலிருந்து வருவாய் கிடைக்கவில்லை என்றால் பூஜைகள் செய்ய முடியாது மழை பொடியவில்லை என்றால் விவசாயம் நடக்காது வருவாய் கிடைக்காது என்பதையே அவர் தெளிவாக உணர்த்துகிறார் திருக்குறள் அறத்துப்பால் அதிகாரம் ரெண்டு வான் சிறப்பு எண் பதினெட்டு சிறப்புடு பூசனை செல்லாது வாணம் வரக்கு மேல் வானோர்க்கும் ஈண்டு இந்த நாள் இதய நாளாக அமையட்டும் மீண்டும் சந்திப்போம் நன்றி